ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒண்ணு தக்காளி ஒன்னு துவரம்பருப்பு அரை கப் எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப கொத்தமல்லி தழை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம அரிசியை நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணிட்டு செமி குக் பண்ணி வச்சிடலாம் பாதி வெந்துட்டா போகிறோம் செமி குக்ல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வேந்தா போகிறோம் செமி குக் பண்ணி அதை எடுத்து வச்சுருவோம் மற்றோரம் பருப்பும் கிளீன் பண்ணிட்டு அதையும் செமி குக் பண்ணி வச்சிடலாம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருவோம் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம் பச்சை மிளகாவும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சலாம் கொத்தமல்லி தழி ஃபைனாக சாப் பண்ணி வச்சிடலாம் கருவேப்பிலக்கிள்ளி வச்சுடுவோம் ஸ்டோஃபத்தை வச்சிடலாம் ஸ்டோப்பை வச்சுட்டு அடிக்கனமான பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடுவோம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம் தக்காளி வதங்கினதும் இந்த தோரும் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கொள்ளையே அதை வந்து செமிக் கொடுக்குற அதை கொட்டு எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்சார அளவுக்கு கலந்து விட்டுடுவோம் கலந்து அரிசி வேக வச்சுருக்கொள்ளையே சாதம் அதையும் இதோட கலந்துருவோம் கலந்துட்டு மஞ்சள் படி உப்பு அரிசிக்கு ஏற்ற போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுடுவோம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றினா போகிறோம் ஏன்னா இதை ஆல்ரெடி செமிக்கூக்கிடல்லையா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுவோம் எல்லாத்தோடையும் கலந்துட்டு அங்கே நம்ம கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம் ஆறு ஏழு நிமிஷம் வேக வச்சுட்டு மூடி திறந்து பார்த்தோன்னா நல்லா விழுந்திருக்கும் அப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வேலை விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பாபா அண்ட் அண்ட் ஹெல்த்தி அரிசி பருப்பு சாதம் தயார் இதுக்கு கொங்கு ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்